அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு நவில்்தொரும் நூல் நயம் போலும் பயில் தொரும் பண்புடையாளர் தொடர்பு ஒரு நல்ல புஸ்தகத்தை படிக்க படிக்க அதில் நமக்கு அந்த சுவை கூடும் மீண்டும் மீண்டும் படிக்கணும்னு தோன்றும் அது மாதிரி பண்புடையவர்களிடத்தில் பழக பழக அவர்களோடு இன்னும் நன்றாக நாம் பழக வேண்டும் என்கின்ற எண்ணம்லாம் நமக்கு தோன்றுங்கிற பல ஆசிரியர்களுடைய உரையை வகுத்து தொகுத்து சிந்திக்கலாம் இறப்ப நினையுங்கால் இன்னாது எனினும் பிறப்பினை யாரும் முனியார் பிறப்பினுள் பண்பாற்றும் நெஞ்சத்தவர்களோடு எஞ்ஞான்றும் நண்பாற்றி நட்க பெறின் நாளடியாரில் நூற்றி மிகவும் ஆராய்ந்து பார்த்தால் துன்பம் தருவது என்றாலும் நற்குணங்கள் நிறைந்த நல்லோருடன் சேர்ந்து அவர்தம் நற்குணங்களை பெற்று எல்லா நாளும் அவர்களுடன் நட்பு கொள்வாராயின் அப்போது யாரும் இந்த பிறப்பினை வெறுக்க மாட்டார்கள் இந்த பிறப்பு துன்பம் உடையது இந்த மாதிரி ஒரு நல்ல சங்கம் சத் கிடைச்சா மகான்கள் பெரியோர்களெல்லாம் இந்த பிறப்பு இருந்தாலும் பரவாயில்லை இந்த பிறப்பு துன்பம் இருந்தாலும் பரவாயில்லை இந்த பிறவியில் அதுவும் மனித உடலில் வாழ்கிற பிறவியில் அறிவை வளர்க்குறதுக்கு ஒழுக்கத்தை வளர்க்கிறதுக்கு சிறந்த நட்பை மாதிரி உலகத்தில் கிடையாது என்று சொல்லி அதை ரொம்ப இந்த பிறப்பை புனிதமாக இனிமையானதாகக் கருதுவார்கள் இதான் அந்த பாடலை மீண்டும் ஒரு தடவை சிந்திக்கலாம் இறப்ப நினையுங்கால் இன்னாது எனினும் பிறப்பினை யாரும் முனியார் பிறப்பினுள் பண்பாற்றும் நெஞ்சத்தவர்களோடு எஞ்ஞான்றும் நண்பாற்றி நட்க பெறின் பண்பாற்றும் நெஞ்சத்தவர்களோடு எஞ்ஞான்றும் நண்பாற்றி நட்கப்பெறின் பிறப்பினை யாரும் முனியார் என்பது கருத்து மனமுடைய சந்தனக்கட்டை தேயத்தேய மனம் பெறும் குணமுடையார் நட்பு தோய தோய சுகம் தரும் கல்வி ஆய ஆய இன்பம் தரும் என்க இதெல்லாம் இந்த சொல்லாட்சிகள்லாம் ஜெகவீர கல்வி ஆய ஆய ஆய செய்ய செய்ய இன்பம் தரும் இரண்டு மூன்று இந்த இரண்டு குரட்பாக்கள் அதாவது நட்பு அதிகாரத்தில் நட்பினுடைய சிறப்புக்கான காரணங்களை திருவள்ளுவர் பெருமான் நமக்கு அருளி செய்திருக்கிறார் நூல் நயம்னா என்ன கொஞ்சம் சிந்திக்கலாம் நூல் என்றது நல்ல நூல்களை குறிக்கும் நன்னூல்ல நம்ம பார்க்கிறோம் நூலுக்கு பயன் என்னங்கிறதுக்கு சொல்றார் அவர் அறம் பொருள் இன்பம் வீடு அடைதல் நூற்பயனே அப்படின்னு சொல்கிறார் ஒன்று பொருளை பற்றிய கருத்துக்களை சொல்லுவதாக இருக்கணும் அல்லது இன்பத்தை பற்றிய கருத்துக்களை சொல்லுவதாக இருக்க வேண்டும் அல்லது அறத்தை பற்றி சொல்லுவதாக இருக்க வேண்டும் அல்லது வீடு பற்றி சொல்லுவதாக இருக்க வேண்டும் இந்த நான்கு புருஷார்த்தங்கள் வாழ்க்கையின் குறிக்கோள்கள்னு சொல்கிறோமே நம்ம முயற்சி எதுக்கு பயன்படுத்தணும்னு அந்த மாதிரி நூல்களை படிக்கிறது தான் அந்த மாதிரி பயனை பெற்றால்தான் நூல்களுக்கு பயன் இல்லாட்டி பயனற்ற இந்த பொருளை பொருளும் கிடைக்காது புல அனுபவிக்க முடியாது புண்ணியமும் செய்ய முடியாது நிம்மதியாகவும் இருக்க முடியாதுன்னு அந்த புத்தகத்தை எதுக்கு படிக்கணும் அப்படிங்கிறது அர்த்தம் ஆக தொடர்பு அப்படிங்கிறதுல பண்புடையாளர் தொடர்புன்னர் நூல்கிறது சிறந்த நூல்கள்னு போடணும் நபில் தோறும் நூல் நயம் போலும் ஆக நூல்கிறதுக்கு சம்பந்தம் போடலை வாழ்க்கையில் உயர்ந்த மேலான பயன்களை கொடுக்கக்கூடிய நூல் அப்படின்னு அதுக்கு போட்டுக்கணும் எப்படி பண்புடையாளர் தொடர்புன்னு சொல்கிறாரோ அதுமாரி அங்க அந்த நூல்கிற கருத்து வரணும் நல்ல நூல்கள் அப்படின்னு அதுக்கு போட்டுக்கணும் மேலும் தொடர்ந்து நாம் பிறகு பார்க்கலாம் என்று சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன் நவில்்தொரும் நூல் நயம் போலும் பயில் தோறும் பண்புடையாளர் தொடர்பு அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம் வேதபுடி